வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் சமூகத்தில் நல்ல நிலைக்கு வர நிறைய அணிகலன்கள் தேவைப்படுது அந்த அணிகலன்களை நம்மோடு இருக்கும் பொழுதுதான் அல்லது நாம் சம்பாதித்து வைத்திருக்கும் பொழுதுதான் சமூகத்தில் நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் அந்த அணிகலன்கள் தங்கம் வைரம் வைடூரியம் அதுல இல்லைங்க நம்முடைய பல செயல்கள் இருக்கு வள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு அணிகலனை வலியுறுத்திக் கொண்டே வருகிறார் அதே போலத்தான் பிறரை பணிவோடு வணங்குவதும் இனிய சொற்களை பேசுவதும் மிகச்சிறந்த அணிகலன்கள் அதனை விட மற்ற எல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்ல வர்றார் எப்படின்னா ஒரு மாணவர் அவருக்கு நல்ல மாணவர் நல்ல பணிவாக இருக்கக்கூடியவர் நல்ல இன்முகத்தோடு பேசக்கூடிய மாணவர் எனக்கு தெரிஞ்சு படிப்பில் அவர் கொஞ்சம் குறைவாகத்தான் இருப்பார் குறைவன் சொல்ல முடியாது கொஞ்சம் மெதுவாக கற்க கூடிய மாணவர் ஆனால் அவரை விட மிக நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வகுப்பிலே திட்டு விழும் ஆசிரியர் இடத்துல ஆனால் அந்த மாணவருக்கு அவ்வாறு நடக்காது என்ன காரணம் அப்படின்னா அந்த மாணவன் அவ்வளவு பணிவாகவும் அவ்வளவு நேர்த்தியாகவும் இருப்பார் வகுப்புல பேசும் பொழுதும் சரி நடந்து கொள்ளும் முறையும் எல்லா ஆசிரியர்களுக்கும் பிடிக்கும் அந்த மாணவன் படிக்கலைன்னா கூட ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாரு இடத்துல இருந்து இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அவருடைய பணிவு அவருடைய அந்த இனிய சொற்கள் அப்படிங்கிற அந்த நற்குணங்கள் அந்த மாணவரை ஒரு உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறது தான் ஆக எல்லாவற்றையும் தேடி தேடி தேடி செல்வதை விட நமக்குள் இருக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது சேகரித்து வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எதிர்பார்த்த நிலையை அடைய முடியும் அதைத்தான் வல்லுவர் சொல்றார் ஒருவர் மற்றொரு இடத்திலே பணிவாக இருப்பதும் இனிய சொற்களை பேசுவதும் தான் சிறந்த அணிகலன்கள் மற்றவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையற்றதுன்னு சொல்றாரு ஆக அந்த சிறந்த அணிகலன்களை நம்மோடு இருக்க செய்வோம் இல்லையென்றாலும் கூட இப்படியாவது தேடி சேகரித்து வைத்துக் கொள்வோம் பிறரோடு நம்மை விட வயதில் மூத்திருந்தாலும் இளைவராக இருந்தாலும் இனிய சொற்களை பேசுவோம் பணிவாக நடந்து கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி ஐந்து பணிவுடையன் இன்சொழனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற மீண்டும் குரல் பணிவுடையன் இன்சொழனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற இந்த இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி